तापत्रय சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியதிஹேதவே தாபத்தயவிநாசாயீகிருஷ்ணாய்சித்திரசனாத் பிர்ஸ்வோச்சியே மஞ்சசைவா தா திசுவிர நாரதமகர்ஷி இடத்துல வசுதேவர் பேசி கொண்டிருக்கிற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் வசுதேவர் சம்பாதமாக சில விஷயங்களை கேட்கிறார் ஹே சுவிரத நகா ஷாதி நல்ல தபஸுடையவரே நல்ல விரதங்களெல்லாம் அனுஷ்டிக்கின்ற மகரிஷியே நகா ஷாதி எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற உபதேசம் எப்படி இருக்கணும் தெரியுமா நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் இருக்கே ரொம்ப விசித்திரமாக இருக்கு விசித்திர இப்படி இல்லாமல் ஒரு வருத்தம் வரும் அப்படின்லாம் விசித்திரமான வருத்தங்கள் அப்புறம் விஸ்வத்தோபயாத் எல்லா பக்கத்திலருந்தும் வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் சம்சாரங்கள் விஸ்வத்தோபயாத் கீதையில் மகத்தோபயாத்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே விஸ்வத்தோபயாத்து அஞ்சசாயேவ முச்சியேமா விரைவில் விடுபடணும் சீக்கிரமாக விடுவிக்கப்படுவோமோ அவ்வாறு உபதேசம் பண்ணணும் பவத்தாம் உபதேசேன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அத்தான் இருக்குது முஞ்சசா ஏவன் இருக்குது நிச்சயமாக நாங்கள் விடுவிக்கப்படணும் ஏவ அத்தா ஏவன்னு சொன்னால் நிச்சயமாகங்கிற அர்த்தம் இந்த ஹீ இருக்கு ஏவ இருக்கு தங்களுடைய உபதேசத்தினால நாங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்த விசித்திரமான வியசனங்கள் துக்கங்கள்ல இருந்தும் விசித்திரமான விஸ்வத்தோபயத் நாலா பக்கத்துலேருந்து எங்களுக்கு இருக்கிற கூடிய சம்சார பயங்களிலேருந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் விடுவிக்கப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தான் விடுவிப்பதற்கு உபதேசம் பண்ணணும் அதான்னு சொன்னால் சாட்சாத்துன்னு அர்த்தம் நேரடியாக நீங்களே எங்களுக்கு சொல்லி கொடுங்கோ நீங்கள் வேறு யாரையும் நியமிக்கக்கூடாது இங்கே இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நேரடியாக எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இன்னொரு தரம் சொல்கிறேன் ஹே சுவிரத சிறந்த உத்தமமான விரதங்களை மகரிஷியே நகா ஷாதி எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் எதற்காக உபதேசம் பண்ணணும் அதை சொல்லுகிறார் வசுதேவர் எதா விசித்திரவியசனாத் விஸ்வத்தோபயாத் வயம் அஞ்சசா ஏவ முச்சியேமஹி ததா நக அத்தா ஷாதி எப்படி இந்த விசித்திரமான வியசனங்கள் ரொம்ப விதவிதமான ஆச்சரியப்படக்கூடிய துன்பங்கள் இந்த துன்பங்கள் மாத்திரமில்லை விஸ்வத்தோபயாத் இன்னும் தொடர்ந்து ஜென்மஜென்மத்துக்கும் வரக்கூடிய சம்சார பயம் விரைவிலேயே எவ்வாறு நாங்கள் விடுபடுவோமோ அவ்வாறு நீங்கள் ததாபவத் பிகி தங்களுடைய திருவாக்கிலிருந்து நாங்கள் அதை தெரிந்து கொண்டு விடுபட வேண்டும் தங்களுடைய உபதேசத்தால் நாங்கள் இந்த சம்சாரத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் எவ்வாறு நாங்கள் அவ்வாறு விடுபட முடியுமோ அவ்வாறு தாங்கள் சீக்கிரமாக நாங்கள் விடுபடுவதற்கு தங்களுடைய உபதேசத்தை பிரார்த்திக்கிறேன் தாங்கள் நேராக சாக்ஷாத்தாக இதை சொல்ல வேண்டும் இப்பொழுதே இங்கே நேரடியாக எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அதான்னு சொன்னால் சாட்சாத்துன்னு அர்த்தம் அப்படி சொல்லுகிறார் வசுதேவர் இந்த ஸ்லோகத்தில் நாரத மகரிஷிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் விடுவிக்கும்படி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாம ஓரளவு புரிஞ்சு பிறகு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் வியசனாத்